ஞான சொருபியாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்திய தியானத்தின் தலைப்பு படித்த முட்டாள் லேர்னட் ஃபூல் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகள் இரண்டாமத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் என் மகனே உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று மெய்யான ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் இன்றைய மனனவசனம் சங்கீதம் பதினான்கு ஒன்று கடவுள் இல்லை என்று முட்டாள் சொல்லிக்கொள்கிறான் த ஃபூல் ஹஸ் செட் இன் ஹீஸ் ஹார்ட் there is no God. இன்றைக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏப்ரல் Fool's Day கேபிள் டிவி செல்போன் சேட்டலைட் சூப்பர் கம்ப்யூட்டர் இப்படியெல்லாம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை காணும்போது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கடவுளாவது இருப்பதாவது என்ற எண்ணம் வாலிபர் உட்பட பலருக்கு எழுகிறது விஞ்ஞானமா விவிலியமா என்ற கேள்வி யாருக்கும் எழுந்த வண்ணம் இருக்கிறது திருமறையானது அதாவது இந்த விவிலியம் வேத புத்தகம் விஞ்ஞானத்திற்கு எதிரானது அல்ல இன்னும் சொல்ல போனால் சரியான விஞ்ஞானத்தை எல்லாம் இந்த விபிலியம் ஆமோதிக்கிறது சில எடுத்துக்காட்டுகள் திருமுறையில் நிறைய அறிவியல் உண்மைகள் உண்டு உலகம் உருண்டையானது என்று ஏசாய நாற்பது இருபத்தி ரெண்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது பூமி அந்தரங்கத்திலே தொங்கு அந்த தொங்குகிறது தட் இஸ் ஏர்த் இஸ் ஹேங்கிங் ஆன் நத்திங் ஸ்பேஸ் என்று யோபு இருபத்தி ஆறு ஏழிலே இருக்கிறது பல்ல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அது சொல்லப்பட்டது மனித நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்று ஆபிரஹாமின் காலத்திலேயே அறிவிக்கப்பட்டது அரபு நாடுகளின் நிலப்பரப்பிற்கு கீழ் என்ன இருக்கிறது என்று சொல்லி ஆதியாகமும் பதினாலு பத்திலே உண்டு மண்ணிலிருந்து இரும்பு எடுக்கப்படும் என்று யோபு இருபத்தி எட்டு இரண்டிலே வாசிக்கிறோம் கண்ணாடி வார்க்கப்படும் என்று யோபு முப்பத்தி ஏழு பதினெட்டிலே பார்க்கிறோம் இவையெல்லாம் வேதத்தின் கூற்றுகள் இவையெல்லாம் விஞ்ஞான கூறுகள் அண்ட சராசரங்களையும் படைத்தவருக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் கூட திருமுறையை அப்படியே தேவனுடைய வார்த்தை என்று நம்பியிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக இத்தாலியை சேர்ந்த கலிலியோ என்ற விஞ்ஞானி பதினைந்தாம் நூற்றாண்டில் உள்ளவர் அவர் ஒரு கணித மேதை பௌதீக மேதை சூரியன் தன் சுழல்கிறது என்று நிரூபித்தது இவர்தான் இவருக்கு திருமுறை என்றால் உயிர் பதினைந்தாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜோகன்னஸ் கெப்லர் என்பவர் ஒரு பெரிய வானசாஸ்திரி அவர் அனு அபூர்வமான கணித மேனையுமானவர் கிரக சுற்று பற்றிய மூன்று விதிகளை தொலைநோக்கி போன்ற கருவிகள் ஏதுமின்றி அவர் கண்டுபிடித்தது இன்றும் விஞ்ஞானிகளுக்கு மர்மமாயிருக்கிறது கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்து அவரே பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் நவீன விஞ்ஞானத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ராபர்ட் பாயில் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை காட்டிய முதல் நபர் அவர்தான் அவர் திருமறையானது தத்துவ என்றும் அது இயற்கை விதிகளுக்கு ஒத்தது என்றும் நிரூபிப்பதே தன்னுடைய விஞ்ஞான கட்டுரைகளின் நோக்கம் என்று எழுதி வைத்து விட்டார் சரித்திரத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானி சார் ஐசக் நியூட்டன் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் போயீர்ப்பு விசை என்று சொல்கிறோம் law of gravitation கிராவிடேஷன் அதை அறியாதவர் யாரும் கிடையாது அதை அவர் கண்டுபிடித்தது கால்குலஸ் மற்றும் ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப் இதையெல்லாம் கண்டுபிடித்தவர் அவர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா திருத்தூதர்களும் அதாவது அப்பர்சன்ஸ் தீர்க்கத்தரிசிகளும் அதாவது ப்ராஃபிட்ஸ் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் கொடுத்த நற்செய்தியை உலகின் எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது என்று அவர் சொன்னார் இது போன்ற பல மேதைகளுக்கு திருமறை மீதி இருந்த பாசத்தையும் எவரும் மறைத்துவிட முடியாது கல்வி அறிவு அவர்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க கர்த்தர் அறிவும் அவர்களுக்கு கூடிக்கொண்டே போகும் எனவேதான் விபுலியத்திலே நான் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பிரியமான பெற்றோர்களே பெரியோர்களே பைபிளை அறியாத பேராசிரியர்கள் இன்று கல்லூரிகளில் பலர் இருப்பதால் நமது மாணவ மாணவியருக்கு கடவுளை பற்றிய சந்தேகங்களும் கேள்விகளும் எழுவது சகஜம் அவர்களிடம் கோபப்படாமல் பொறுமையாக திருவசனத்திலிருந்து நான் இப்பொழுது குறிப்பிட்டது போன்ற குறிப்புகளை அவர்களுக்கு விளக்கி சொல்லி பிள்ளைகளை கர்த்தர விசுவாசத்திலே பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபியுங்கள் நல்ல அர்த்தபூர்வமான பொருள் நிறைந்த செய்திகளை தருகிற கூட்டங்களுக்கும் அப்படிப்பட்ட சபைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் பிள்ளைகள் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கும் விபரீதங்களுக்கு விலகி காக்கப்படுவார்கள் கடவுள் இல்லை என்று முட்டால் சொல்லிக்கொள்கிறான் இட்ஸ் ஃபூல் ஹூ சைஸ் இன் இஸ் ஹாட் இஸ் நோ காட் எங்கள் மகாபரி தேவனே ஞானத்தின் உறைவிடமே உங்களுடைய குமாரனா இயேசுவை ஞான சொர்வியாக அனுப்பினவரே ஏப்ரல் ஒன்றாம் தேதி உலகில் எங்கு பார்த்தாலும் ஏப்ரல் போல் ஏப்ரல் போல் என்று பேசப்படுகிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஞானமாகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் குறிப்பாக இந்த நாளிலே எங்கள் பிள்ளைகளுக்காக வாலிப நங்கையிற்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் அவருடைய விசுவாசத்தை ஆட்டி படைக்கிற கல்லூரி வளாகங்களினுடைய பேச்சுகளுக்காகவும் பேராசிரியர்களுடைய தர்க்க ரீதியான விவாதங்களுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் எங்கள் பிள்ளைகளை பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற இந்த விபரீதமான காரியங்களுக்கு நீர் விலக்கி காத்துக்கொள்ளும் கர்த்தாவே பொன்னிலும் வெளியேறப்பட்ட விசுவாசத்தினால் எங்கள் பிள்ளைகளை நீர் நிரப்பிறணும் அவர்களை நீர் பாதுகாத்தரும் அவர்களுக்கு நல்ல பத்திரிகைகளை படிக்க கொடுக்கும் அவர்களை நல்ல பிரசங்கங்களை கேட்க வைக்கும் பொறுப்பை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா வாலிபருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் உம்மை அறிவதே நித்திய ஜீவன் உம்மை அறிவதே உண்மையான ஞானம் என்பதை அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே